பெருமான உங்களை பார்க்கணுமே நீ என்ன என்னையாது அறக்கனை வரலாறு அறத்திட்டி இறக்க முண்டிலீர் எம்பெருமான என்ன சொன்னீங்க அரக்கனை அரக்கனை விரலால் அறத்திட்ட நீர் இறக்க முண்டிலீர் எம்பெருமானு பாருங்க யாரு அப்பறம் சொன்ன இது கொஞ்சம் என்னன்னா என்ன அப்படத்துல இறக்கம் இறக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாரு சேர்க்கிறார் சொல்லக்கூடாது பெரிய அப்படி சொல்லிட்ட நாம அப்படியே சொல்றதா இப்ப இப்படி சொல்லணும் பாருங்க இது இது இந்த பதியத்தை எப்படி வாங்குகிறார் அப்படின்னா மற்றது கண்டவேந்தர் என்ன சொல்ற ஆமா பாடிய பதிக பாட்டான பத்தும் பாடல் நிரம்பிய பின்னும் பைம்பொன் வாயில் கதவு திரு காப்பு நீங்கா செய்கினால் அது கதவு திறக்கல அதனால பாகீசர் சிந்தை நொன்பு சரி நீடு திருக்கடை காப்பில் அரிது வேண்டி அறிது வேண்டி இந்த சொல்லால் தான் குறிக்குது அறிது வேண்டினா இதுவரைக்கும் எளிதாக வேண்டி கொண்டார் திறக்கணு இப்ப அறிவு வேண்டினா கொஞ்சம் வன்மையாக கேட்கிற அதாவது அறிவு வேண்டிய என்னது அரக்கனை விடலால் அடத்திட்ட நீர் இறக்க முன்பீர் வாயில சொல்லக்கூடாது நாம அறிது வேண்டி இப்படி அணுகணும் திருமுறைகளை முன்னேற திருமுறைகளை எப்படி அணுகணும் தேக்கிடா போல் அணுகணும் வேண்டி கொஞ்சம் அதிகமாக அது கொஞ்சம் வன்மையாக வேண்டி நின்று எடுக்க திரு காப்புணி கங்காட்ட ஒண்ணு கதவு திறந்தது ஆடிய தேவடியார் அடியார் விண்ணோர் ஆற்பழுந்து அகிலமெண்டாம் அனைத்து மூழ்க அப்புறம் தெரியும் கதை நேரம் ரெண்டு பேரும் உள்ளே போனாரலாம் அணி திருமலைக்காராலும் கொற்றவர் கோயில் வாயில் நேர்வடி குடி நேர்வடி குடிக்க பூக்கார் அப்ப இது வரைக்கும் பக்க போனவங்க பக்க வழியில ஏதோ ஒரு சின்ன மாதிரி வாயில் தகுதி போனவங்க இப்ப நேர் வழியா ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்து இது வரைக்கும் யாரும் செய்யல ரெண்டு பேரும் மக்கள் செய்தாரலாம் கோயிலின் உச்சி குவித்த சங்கைகளோடும் தாயின் பாயின அறிவிகன்கள் மேயினர் வெய்யராகி விதிர்புட்டு விரைவில் விழுந்தார் வணங்கினார்கள் அன்பின் களவு காணார் ஆனந்த வெள்ளம் மூழ்கி என்பனுக்கு குறுக நோக்கி எரிஞ்சினேர் விழுந்து நம்பர் முன்பு நிற்பதும் ஆற்றார் மொழி தடுமாறைய முன்னால இருந்து பாடுறாங்க பாட்டு வல்ல ஏன் பெருமானுடைய அந்த கருணையும் இப்படி தாங்கள் அப்படி சொன்ன உடனேயே கதவு திறக்கும்படியாக அருள் பாலித்தது நோக்கும் எனக்கு என்ன செய்வது சொல்லுவது அரியேன் வாழி என்றாரே மணிவாசகர் சொல்லுவது அறியன் வாழி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா என்றார் ஆகவே அப்படியாக அவர்கள் மண்ணின் மகிழ்ச்சியோடு கூட இருந்து அஹ் மொழி தடுமாலயத்தை போந்தார் புறம்பு வந்தான் இந்த போது புகழை காவலர் நோக்கி நிறங்கலர் மணிக்கம் அடைப்பும் நிற்க திறந்தவாறு அடைக்கப்பாடி தாங்கள் அதை அடைக்கப்பாடு ஏன் எப்படி சொல்லணும் என்ற இப்பவே ஒரு ஒரு கருத்து சொல்றது உண்டு என்னன்னு கேட்டா ஏண்ட கதவை திறந்து போட்டு போற அப்படி என்ன தெரியுது நான் உள்ள வரும்போது கதவை திறந்து வந்தவர்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது கதவியை அரைச்சு இது இன்னைக்கு உலகியலா இருக்கணும் இத நம்ம கத்துக்கணும் நம்ம எந்த ஒரு கோயிலையும் திறக்க போறது இல்ல அடுத்த இரண்டாவது செய்ய போறதும் இல்லவா இங்க என்ன இருக்கு நமக்கு தெரியாது ஒண்ணு தெரியாது அதனால நாம ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு கதவை திறந்துகிட்டா அந்த வாயில் படியை திறந்துட்டு போனோம்னா இப்போ உள்ள போனோம்னே அப்படி சாத்திட்டு வரணும் அவங்க வீட்டுக்காரங்க சும்மா இருக்கிறியா நான் சாத்திக்கிறையா என்றா அவங்க வரணும் அவங்க இருந்த என்ன சாத்திட்டு வாங்க அப்படின்னாங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த படம் போவே கூடாது நமக்கும் கொஞ்சம் இருக்குல்ல என்னங்கிறது சொல்ல முடியாது இதெல்லாம் சமுதாய அறங்களை சொல்லப்படுகிறது போக்குல சமுதாயம் தெரிஞ்சுக்கணும் எனவே அவர் அவ்வாறு இவர் பாட சொன்னாராம் நீங்கதான் பாடுங்களேன் என்று சொன்ன உடனே இவர் என்ன ஏன்னா முன்ன பாடினார் ஏன்னா பெரியவர் நம்ம சொன்னதுக்கு பாருனாங்க இப்ப சரி நான் அவர் நாம தான் பாருங்க பாரே ஒரு பாட்டுல அடிச்சு ஒரே ஒரு பாடலில் அடைக்கப்படுது சதுரம் மறைதான் உடனே நீங்க சரிங்கிறீங்க எங்க பையன் கப்பானா பையன் அப்பா எப்படி பாடல் பாடே அடைச்சாருங்க சதுரம் செய்து வணங்கும் மதுரம் பொழிப்புரைந்தா இது நன்கிறைவை தருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்கும் கருத்தாடு ஆமா இது நன்கு வைத்து அருள் செய்யும் உமது திருக்கதவும் திருக்காப்பு கொள்ளும் வருத்தாள் என்று முதல் பாட்டு பண்ண இது பான உண்ணி என்பது எப்படி தெரியும் சேர்க்கலா இருக்கு ஆராய்ச்சி மாணவன் மாணவனாதான் இருப்பான் இருக்கணும் நீங்க அந்த பாடல்ல சதுரம் மறைதான் திருப்பதி தேர்த்து படிச்சு பாத்தீங்கன்னா இந்த திருக்கதவம் அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற குறிப்பு இந்த ஒரு பாட்டுலதான் இருக்கு பின்ன இருக்கிற ஒன்பது பாட்டையும் மற்ற சாதாரண வருணனையா போட்டு கதவு திறக்கப்பட்டது என்று அடை அடைக்கப்பட்டது சதுரம் அறைக்கப்புறம் நல்ல சாதாரண இயற்கை வர்ணனையா இருக்குது பாட்டு இத பத்தியே விண்ணப்பம் இல்லை ஆகவேதான் ஒரு பாடல் பாடிய அளவிலேயே அடைக்கப்பட்டது என்று சொன்னார் திருமுறை எப்படி படிக்கணும் சேர்க்கடாற்போல் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் சரியான எனவே அடைத்ததான் அடைத்த உடனே மீன் என்னாச்சு அந்த அருள் அந்த அரசு அருளை செய்ய அறுவரை விரிப்பினால் சதுரம் இன்னும் இந்த மில் பதிய பாடு சித்திட இரண்டு பாலும் நின்ற கதவு காப்பு நிரம்பிட அடைத்ததின்றி மின்ன மாதிரியும் அருமையா சாத்து எனவே என்று ஒரு கதவை திறந்து கொண்டு போனா மீண்டும் கதவை சாத்திட்டு வரணும் அதான் மரபு இயல்பு அது போல திறந்து போட்டு வரக்கூடாது ஆனா மீண்டும் இனிமே போ மக்களுக்கெல்லாம் அறிவள் எளிதாக திறக்கவும் எளிதாக அடைக்க எனவே இப்ப ஆறு காலம் வழிபாடு நடக்கின்ற பொழுது இதுவரைக்கும் அப்படியே உள்ள நுழைஞ்சி சந்தை போனதை விட்டுட்டு நேராகவே மற்ற கோயில் போல நேரையே செல்லவும் குருக்கள் போய் ஆசன உடனே நேரே வரும்போது அரைஞ்சிட்டு வரவும் அப்படி எழுதி ஆக்கிட்டே அது மாதிரி இங்கே அமைப்பாய் அழைத்திடக்கண்டு தன்பே அந்தகை யாரும் மஞ்சள் தொடைத்தமிழ் அலியாரம் தொடுதல தொண்டரார்த்தார் புடை பொடிந்து இந்தமடி புகழிவேந்தர் நடைத்தமிழ் பதிகமாக நிறம்பிட நவின்று போற்ற இப்ப யாராவது நிழற்படம் எடுத்தவங்க இருந்தாங்கன்னா என்ன இருக்கும் இந்த மாதிரி அவர் பாடின உடனே அந்த ஒரு பால் பாடையும் அடித்தது அருமையா பருமையும் இரண்டு பேரையும் நிலப்படம் எடுத்தால் திருவுள்ள ஒரு சிறு அச்ச உணர்வு மோத்தல பட்டது அச்ச ஆத்திர உணர்வு அல்ல அச்ச உணர்வு ஞான சம்பந்தம் இல்ல அருமையா யார் எடுத்தது போட்டோ ஜெயிக்கலார் எடுத்திருக்கார் இவர்கிட்ட ஒரு அச்ச உணர்வு அப்படி இருந்ததுல ரெண்டு வழிபாடு தீட்டு வர்றாங்க அவர்கிட்ட அயல்வா மகிழ்ச்சியா இருந்தது சிவ சிவ ஏன் பொறுத்திருந்து பார்ப்போம் தெருவாயில் ஆமா அரைத்திடக்கண்டு தன்மை ஆந்தகையாறு மஞ்சள் தொடைத்தமிழாலி தொடுதல தொண்டரார்த்தார் தொடை பொடிஞ்சல் இந்ததெங்கும் பூமடை பொலிவேந்த நடைத்தமிழ் பதிகமா என்று நம்பிட நான் இன்று போற்ற ரொம்ப அருமையா ரெண்டு பேருக்கும் மன நான் அந்த ஊர்ல இருப்பவர்களும் மகிழ்ச்சி அத்திருவாயில் தண்ணீர் அத்தனை நாள் தொடங்கி நேரே மைத்திரு மறைகள் போல மேதினி புக்கு போட்ட வைத்ததில் வழக்கம் செய்த வரம்பிலா பெருமையோரை கைத்தளம் குவித்து தாழ்ந்து வாழ்ந்தது கடற்கூள்வையும் உடனே பார்த்தாங்க மறுநாள் காலையில அடுத்த வேலைக்கு போனார் குருக்கள் தானா போட்டா சாய் போட்டா திறக்குள்ள போறார் அவருக்கு அப்படியே நினைப்பா ஞானசம்பந்தர் வாழ்க நாவுக்கரசர் வாழ்க ஞான சம்பந்தர் திருவடி வணக்கம் அப்படி எல்லாம் அந்த மாதிரி உலகம் பாராட்ட அமைந்துதான் அந்த அறுமறையானவெல்லாம் அகலி விம்பிலாத்து பெருமையின் முழங்க பஞ்சநாதம் பெருங்கிவோங்க இருபெரும் தகையோர்தான் எதிர் எதிர்ஞ்சி போந்து திருமடங்களின் புக்கார் செழும்பதி சரி என்ன கேட்டா திருமடங்களுக்குள்ள போயிட்டாங்க வேதங்கள் எண்ணில் கோடி மடைந்து செய் பணியை மிக்க வேதங்கள் நம்பால் நீ பார் இருவரும் பாருங்க இப்படி செய்த உடனே ரெண்டு பேரும் மடத்துக்கு போயிட்டாங்க மடத்துக்கு போன பிறகு என்ன நடந்தது இப்ப யாரை சந்திக்கிறோம் நிருபர்களை சந்திக்கிறோம் என்னவே நேற்று வரைக்கும் திறக்கல பாருவேன் வேதங்கள் கோடி திசை பணியா எந்த காலத்திலேயோ எந்த வேதங்கள் அடைச்சதோ தெரியல என்ன காரணம் புண்ணியவான்களும் என்ன செய்தார்கள் ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவரும் செய்து வைத்தார் இந்த ரெண்டு பெருமக்களுக்கு இன்னைக்கு இல்லையா இறைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஒற்றுவமையாவும் உமக்குனேயோ உமக்கே நாம் ஆட்சி என்று போய் விளங்கும் பாது வைத்தார் நாத வடிவாய் நின்றன் அதிபதி தடையா பாதங்கள் போற்று மேல் பெருமை யார் பகரம் நீரார் அதனால இதெல்லாம் யார் சொன்னது தினமலர் நிருபர் மற்றவங்க தான் சொன்னது நிர்பரல் அடுத்தது யாரு நிர்பரல் திருமறை நம்பர் தாம் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒரு மயில் நின்ற தொண்டர் தம்பீனா தம்பீரான பெருமறை உடன்மை தொண்டற்கு இட ஈடு பெரிதாமந்தே அருமையா சொல்லிருக்கார் இதுக்கு வேற விதமா எல்லாம் உரை வைப்பாங்க அது தவறு குப்பை என்று சொல்லணும் சேக்கலார் என்ன சொல்லுகிறார் ஐயா என்றோ வேதங்கள் நமக்கு என்ற அடைத்தது என்று தெரியாது ஆனா மறைகள் தான் அடைத்தாங்க வழி வழியா சொல்லி அப்ப வடமொழி மறைகள் அடைத்த அந்த கதவினை இந்த தமிழ் பெருமக்கள் தமிழால் பாடி திறக்க வைத்தார் என்றால் தமிழினுடைய பெருமை சொல்ல தகுந்ததோ என்று வியக்கிறார் யாரே ஜெயிக்கிறார் ஜெயிக்கலார் வியக்கிறார் குறுகிய மனப்பான்மே தமிழ் புலம நாலு பேர் தமிழ் புலவன் நாலு செய்யல ஜெயிக்கிறார் சொல்றாரு என்ன ஒரு தரம் படிச்சா பார்க்கலாம் திருமறை என்றால் பெருமறை உடன் அடைத்தது மறைகள் அடைத்தன திறந்தது இந்த பெரியவர்கள் செய்தார்கள் அப்படின்னா மெய்தொண்டற்கு இடையீடு பெரிதாமன்றே இடையீடு என்ன அது அப்ப வேதங்களுக்கு உள்ள வலிமை நம்முடைய ஞானசம்பந்த நாவுக்கரசர்கலிமையும் பார்க்கும் போது அரசர் ஞான சம்பந்ததற்கு போற்றுவதற்கு வாக்கு இப்படியாக போட்டி விழுந்தாரலாம் அது அப்படி பிறந்த உடனே அப்புறம் நீங்க தானே திருமறை காட்டிறு மெய் வகை தெரிந்த வாக்கின் வேந்தரு தாம் குயிலும் போதில் மை வளரு கண்டரு சைவ வேடத்தான் வந்து விடையிறுத்தும் அங்கே வா என்று அங்கு அருளிப்போவர் கண்ட அப்போதே கைகள் குதித்து உடன் கடிந்துவார் மண்டிக காதல் ஒன்று அப்பர் எண்குட்டதென்று கேட்ப ஏகினார் திருவாய்மூரில் பொங்கிய காரலால் என் உரைத்திட போன தன்மை தங்கையுற்று எண்கொள் என்றுதாமும் அங்கனையப் போந்தார் அந்நிறையணிந்த போதில் அம்பிகை உடனே கூடிய ஆடல் காட்ட தளரில் தளரில வளரும் பாடி வணங்கி வாய்மூர் அரசோடும் சென்று புக்கு அங்கு எண்ணியல் புறமுன் கூடி இருவரும் போட்டி செய்தார் நீரு தீர் திருவாய்மூரில் நிலவிய சிவநாதம்மை பாடு சொற்பதிலும் தன்னார் பரவி அப்பதியில் வைகி கூடுமை அன்பு பொங்க இருவரும் கூடி மீண்டு தேடு மா மறைகள்ார் திருமறை இன்னொரு சிக்கல் நம்முடைய செய்கலாருக்கு தான் உண்டு கம்பர்லாம் கூட கிடையாது நாவுக்கரசர் கூட வர ரெண்டு பேரும் போய் கதவு திறக்கிறாங்க மீண்டும் இவர் பாட செய்யறார் வர்றாருன்னு சொல்லணும் அதே நாவுக்கரசர் வரலாறு இவர் ஞான சம்பந்த உடன் சொல்லணும் அப்ப ஒரே கருத்தை ரெண்டு பேர் வரலாற்று சொல்லணும் சொல்லும்போது அப்படியே சொன்னதை வாக்க சொல்லக்கூடாது இந்த சிக்கல் எங்கேயாவது இருக்குதா எந்த இலக்கியத்துக்காக இருக்குதா சிலப்பதி யாருக்கு இருக்குதா இரண்டாம் பூம்புகாரில் போனா இல்ல போனார் தண்டிகாங்க விட்டு வந்துட்டா மதுரைக்கு வந்துட்டாங்க வந்த அங்கேயும் அடிபட்டது உடனே போன ஒன்னு எல்லாம் இருக்காங்க பஞ்ச காரணம் வந்துட்டாங்க அவ்வளவுதான் ஒரு வரலாறு ரெண்டு இடத்துல சொல்ல முடியாது அமைப்பே இல்லை ஆனா இவருக்குதான் அந்த வாய்ப்பு ஒரு வரலாற்றை ரெண்டு பேரும் சொல்றாங்க இதே போல் குங்குளிய கலையிற போது இவங்க போய் தங்கியிருக்கிறாங்க அதை இங்கேயும் காட்டணும் அங்க குங்குளியர் வரலாற்றையும் காட்டணும் அது போல நம்முடைய திருத்தொண்டர் அவர் வரலாற்றுலயும் இவங்க சம்பந்தத்தை காட்டணும் இவர் வரலாற்றுலயும் அவங்க சம்பந்தத்தை காட்டணும் முருகநாயனார் திருநெல்லைக்கனாயனார் அதே போல குலச்சிரையார் வரலாற்றுலயும் அமைச்சராயிருந்தார் வரலாற்றுலயும் தெரியணும் இந்த சிக்கல் யாருக்கு சைக்கிளார் ஒருவருக்கு இருந்தது ஆனால் சிக்கல் இல்லாமல் பாருங்க எங்க எதை விரிக்கணும் எதை எங்கேயே சுருக்கணும் அருமையாச்சு படிச்சு அதெல்லாம் ஒப்பிட்டு பாக்கணும் இலக்கியம்னா பெரிய புராணம் போன்ற ஒரு இலக்கியம் இதுவரையிலும் தோன்றப்படவில்லை எங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கியங்கள்ல இல்லை இனிமேல் வர முடியல எங்கேயாவது காவிர தேசம் சொன்ன பிறகு பார்ப்போம் சொன்ன பிறகுதான் பார்ப்போம் இப்ப பார்க்க மாட்டோம் காளிதாஸ் செஞ்சிருக்கிறார் வால்மீ செஞ்சிருக்கிறார் ஐயா எங்க எந்த எங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்போம் அதே போல சேஷ்வியர் என்று சொன்னா சொல்லுங்கப்பா இருந்தா நாங்க ஏற்றோம் யாரான எவரேனும் தாமாக எங்களுக்காக பத்தி இல்லை சொன்னா அந்த அறிவை பாராட்டுவோம் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களிலே இந்த அளவு சிக்கலா இருந்து ஆனா இந்த அளவு எந்த அறிவிப்பாடா சொல்லிருக்கிறது பெரிய பிராணம் ஒன்றுதா அது பக்தி நூலுக்கு பக்தி நூல் இலக்கியத்திற்கு இலக்கியம் என்று எனவே இப்பொழுது இப்ப ரெண்டு பேருமாக எங்க வந்தார்கள் வெளியில் வந்தாரலாம் அந்த அதான இவ்வகை திருமறை காட்டு இறையவர் அருளை உண்ணி மெய் வகை தெரிந்த வாய்க்கின் வேந்தர் தாம் துயிலும் போதில் என்று சொன்னார் மை வளர்க்கண்ட் மூர் அவ்விடை இருத்து மங்கே வாயன் தங்க அருளி போக ரொம்ப சுருக்க சுருக்க டேரா வந்து இரவுல படுத்திருந்தாங்களாம் படுத்திருந்த போது நம்ம வாய்கி திட்டத்தை நாவ்கர் திட்டத்தை திருவாய்மூர்ல இருக்கிற வாங்க சொன்னார் எதுக்கு இவரை மட்டும் சொன்ன பக்கத்துல யாரு இருக்கா ஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் வரலாற்றுல விரிவா சொல்லித்தான் ஏன் திருநாவுக்கரசருடைய இனி இனி இனி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலையினாலே யாருடைய உள்ளம் வருந்தி நிக்கிறது நாமக்கரசர் உள்ளம் வருந்தி நிக்கிறது எதனால் அச்சத்தால் அச்சத்தார் என்ன அச்சம் ஒரு கால் பெருமான் திருவுள்ளம் இந்த நேராக இந்த வாயில் திறக்க கூடாது என்று இருக்குமோ அதை நாம் திறக்குமாறு பாடிவிட்டோமோ அப்ப இறைவன் திருவுள்ளம் அறியாதல்லவா நம்ம செய்தோம் என்ற ஏக்கமே தவிர எல்லாரும் என்ன பண்ணுவான் அவர் ஏன் ஒரு பாட்டில் அடைச்சது முண்டங்கள் இது இருபதாம் நூற்றாண்டு முண்டம் நடத்தும் அந்த காலையில் அப்படி அப்பர் இல்ல லோயர் தான் அப்படைய பாட்டு பாடியும் ஒரு கதவம் திறப்பது பெருமானுடைய திருவுள்ளமா இருக்காதோ அது போய் நாம கொஞ்சம் வன்மையா செஞ்சு கேட்டுவோம் இதை விரிவாக சொன்ன இடம் அப்பர் சுவாமிகள் படுத்திருந்தார் அவ்வளவு என்ன அறிவிப்பாடு ஆங்கிலத்தில இருந்து தூக்கி வச்சுட்டு அல்லாதான் ஆடுவானே அவ்வளவு அருமையால இருக்கு ரொம்ப நாகரிகம் பக்தி இலக்கியத்துக்கு பக்தி இலக்கியம் முன்னால் இருக்கிற பாடல்களுக்கு உரை சொன்ன இடங்கள் பல உண்டு உரைக்கு உரை உரை எந்த நூல் இருக்கிறது எந்த நூல் இருக்குது இன்னைய தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் பெரிய புராணம் தவிர இப்ப இதையும் சொல்லணும் அதனால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப இங்க விளங்கல நமக்கு என்னன்னு என்னையோட ஒரு ரொம்ப சுருக்கமா இருக்கு என்ன செய்தார் ரெண்டு பேரும் சென்றாரு சென்று மடத்துல அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க சேர்ந்து தூங்கி இருக்கிறாங்க யாரு அப்பர் சுவாமிகளும் ஞான சம்பந்தம் எப்படியோ அதெல்லாம் விரிவா இருக்க தூங்கி இருக்காங்க தம்பி தூங்கிட்டு பொதுவா வயசான அப்படிப்பட்ட வயதான வரல நல்ல உழவாரம் செஞ்சதுனால அருமையா மீன் ஞான சம்பந்த பிள்ளைக்கு அப்பசாமன் இப்படி படுக்குது அப்படி படுக்குது என்று அப்படி பெருத்து படுக்கும்போது லேசா மணி பன்னெண்டு ஆயிருக்கும் அப்படியே தன்னை மறந்து அப்படி கொஞ்சம் லேசா தூக்கம் வந்தது தூக்கம் வந்த கனவுல பெருமான் திருவாய் மூருக்கு வாப்பா அப்படின்னு ஏ இவர் எந்த கவலையோட படுத்திருக்கிறார் என்பது தெரியறதுக்கு அந்த கவலையை மாத்திரத்துக்கு வாங்க உடனே இது என்ன பண்ணுச்சு தம்பி எழுப்புலன்னு அதான் அங்க இருக்கிறது இப்ப நாமனு என்ன பண்ணிருப்போம்னா ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இங்க இருந்து திருவாயுமார் எப்படி போறதோ என்னமோ இருட்டுல சொல்லிட்டு யார் எழுதி அந்த பயிர்க்கு அந்த பையன் எழுப்புனா ஞான சம்பந்தர் அல்லாத வேற பையனா இருந்தான் என்ன அனுப்பாரு வேற வேற எல்லாம் ராத்திரியான தூக்க வரமாட்டேங்குது ஒண்ணு வர மாட்டேங்குது பிரான்னு எடுக்குது இருதான் இப்படி ஒப்பிட்டாதான் இலக்கியம் சரியாவும் வரும் ஆனால் இங்க என்ன நடக்கிறது இவர் போகும்போதுனால என்ன பண்ணிட்டார் எழுப்பில் தம்பிய என்ன பெருமான் தன்னை திருவாய் மூன்று எனவே தம்பியை கூப்பிடறதுக்கு என்ன உரிமை இருக்கு நமக்கு அப்படி அதனால தம்பியை கூப்பிடல தம்பி தூக்குது தம்பிங்கிறது இங்க யாரு நாவும் ஞான சம்பந்தர் சிவ சிவா சொல்றோம் தப்பு இல்ல அவர் ஒலியும் ஒலியில காட்டலாம் என்ன பண்றது அப்படியே பொறுத்து போறார் தம்பி தூங்குட்டும்னு போனார் இப்படி போனார் அப்படி அந்த அந்த இருக்கிற படுத்து இருந்தது இப்படி வைத்திருக்காரு அந்த பேர் அங்க நாலு பேர் பாத்துருக்கிறாங்க ராஜர்ல இது என்ன பண்ணி நம்ம ஞான சம்பந்தர் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு வயசானவங்க படுத்திருந்தாங்கன்னா அடிக்கடி இளைஞருக்கு என்ன வேணும் வயசானவங்க அவங்களை கவனிக்கிறங்க புத்தி வேணும் அப்படி எப்படி திரும்ப பார்த்திருக்க பாத்தா தம்பி ஐயா இல்ல ஐயா சொன்னேன் சரிதான் ஏதோ சிறுநீர் கழிக்க போயிருப்பார்னு படுத்துடலாம் போயிருக்காரு இதெல்லாம் எப்படி நடக்குறத வயதுநாள பெரியவங்க சொல்லுகிறேன் யாராவது படுத்துட்டு வெளியில அப்பா படுத்துருந்தாங்க நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா பத்து மணிக்கு படுத்துருக்காங்கன்னு வச்சுங்க என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும் இருந்தா என்ன கூப்பிடுங்கப்பா என் பேட் லைட் இங்க இருக்குப்பா என்னமோ தென்னறிங்களே என்னப்பா இடுப்ப வலிக்குது அப்பா அம்மா எல்லாமே இளைஞர சமுதாயத்திற்கெல்லாம் என்ன வேண்டும் அப்படிதான் நீங்க ஒரு முதியோராக போறீங்களேப்பா நீங்கள் இப்படி இருந்துடுங்களா இருந்ததான இருந்தபடி இருந்து காட்டுவீங்களா இவங்களாவது வயசுல தருமாறாங்க முழங்கா வலி முழங்கால் வழி வந்து அர்த்தம் வந்ததுக்கு என்ன அறிகுறின்னா கொஞ்சம் முழங்கால் நடத்த முடியலீங்க அது வந்துருது இப்ப ஏன் விங்குற உணவு எல்லாம் இது விஞ்ஞான கருவி போட்டு இதனது நாசம் பண்ண உணவு இல்லவா காய்கறி பூரா பழுக்காமையே பழுக்க வச்சுறான் ஆமா அப்புறம் பழுத்ததே இருந்ததுன்னு இருந்தபடி வச்சுல பழுத்ததே கிபிஜில் செஞ்சிருக்கோம் பெரும் பாவம் பதினஞ்சு ரூபா போட்டு ஆப்பிள் வாங்கினீங்களே அது அந்த ஆப்பிள் ஆப்பிளா இருக்குதா ஏன் இல்ல வச்சுட்டான் அது அப்படியே இருந்ததுன்னு இருந்தபடி அந்த மேத்தோல் காட்டுது நம்ம கட்டி உள்ள போய் அர்த்தம் வைக்க முடியல இப்ப இந்த காலம் எனவே அவர் என்ன பண்ணார் அந்த மாதிரி இவர் என்ன ஞான சம்பந்தர் என்ன பண்ணார் அப்படி பார்த்திருக்காரு பார்த்த உடனே காணான்னு தெரிஞ்ச உடனே நேரம் போயிருக்க போன போறது தெரியுது யாரு நாவுக்கரசர் எங்க போறீங்க ஏன் போறீங்கன்னு கேட்கலாம் கூட போயிட்டே போறாங்க வயசானவங்களா எதுக்கோ போறாங்க நம்ம கூட போகிறாங்க இப்படி போனது எத்தனை மைல் ஏறத்தாழ பத்து மைல் எப்படி தெரியும் திருமறை காட்டுல இருந்து எந்திரிச்சு போறாங்க திருவாயுமூர் போறாங்க ஐயா திரும திருமறை காட்டு திருவாயுமூர் சுமாரா நான் சொல்றேன் பின்னால இவர் போனவரே பின்னால போறவரும் போறவரே ஏங்க எதுக்கு போறீங்க ஏன் போறீங்கன்னு கேக்கல முன்னால போறவர் பின்னால் அவர் தெரியாது இதோ திருவாயுமூர் இந்த திருவாயு ஒரு முறைக்கு எப்படி போறாருன்னா பெருமானவருக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே போறாரு கொஞ்சம் ரொம்ப தூரம் பின்னால வந்தது கொஞ்சம் நெருங்கி வந்தது நடையும் கொஞ்சம் குறைஞ்சதா அப்படின் தான் அப்படி வந்து இதுவரைக்கும் காட்டிட்டு வந்த பெருமானுடைய காட்சி திடீர்னு மறைஞ்சிடு அப்படி மறைய திருவாமூரா திருவாமூர் திருவாமூர்ல கொஞ்சம் போது என்ன அடியும் நிக்கும் போது எங்க நீக்குது கேட்டா கூட உடனே நீக்கப்படாதான் கொஞ்சம் நாகர் கொஞ்சம் எனக்கு பெருமா மறைந்த பாடிய என்னும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் நின்றார் உள் நின்றார்னா ரூமுக்குள்ளே அர்த்தம் இல்ல உள் நின்றார்னா பின்னார் அர்த்தம் அவன் அங்க அங்க இருக்கிறவன் அர்த்தம் இவன்னா பக்கத்துல இருக்கவேன் பின்னால் இருக்க சொல் வழக்கு போட்டு அதனாலதான் என்று சொன்னான் இலக்கணத்துல இப்ப அவனும் இவனும் இருக்குது ஓவன் இல்லாம இல்ல அந்த வழக்கு இல்ல அப்ப உண்ணின்றார்ன்னு என்னன்னு அரைக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம் இல்ல ஏதோ பின்னால் நிற்கிறார் அதனால ஏதாவது என்ன தெரியுது ஞான சம்பந்தரோட ஒப்ப நிக்கல கொஞ்சம் பின்னணிக்கிறார்னு தெரியுது நான் சொல்லிய வாக்கு அது அப்போ நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் போகும்போது கொஞ்சம் ஞானசம்பந்த நாவுக்கரசரை கொஞ்சம் முன்ன விட்டு தாம் பின்ன போறோம் ஏன் இதெல்லாம் நாகரிக உலகம் பழகி கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பெரியவரானும் ஐயானி அம்மையே சிவல் லோகம் ஆழ்வதற்கு யாரும் மையுறவில்லை அது அப்புறம் இம்மையே பல நன்மைகள் உண்டு சமுதாயத்தில் எப்படி பழகணும் எப்படி வாழணும் என்பது உள் நின்றார் என்று சொல்லி கேட்கிறார் திறக்க பாடிய எ செந்தமிழ் உ பாடிந்தார்ின்றார் என பின்னால் இருக்கிறார் மறைக்க வல்லரும் மீண்டும் கொடுத்தார்காட்சி கொடுத்தது யாருக்கு தெரியுது ஞான சமூகத்திற்கு தெரியுது உடனே நீங்க அவர் பதிவு எடுத்து படிக்கணும் பாராடியார் பறவை கண்டே என்று அவர் பாடுறாரு ஆஹா திருவாயுமூர் பெருமாள் காட்சியளிக்கிறார்கள் காட்சியளிக்கிறேன் அப்பதான் என்ன சொல்றார் அங்க எனக்கு திறக்கப்பாடி என்னும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் நின்றார் மறைக்க வல்லரோ எனவே ஐயா பின்னால் நிக்கிறார் அவருக்கு மறைக்கலாமான்னு விண்ணப்பிண்ணே காட்சி தர அவருக்கு காட்சி திறந்தது தந்தோடு சொல்றார் ஐயா நான் தான் அரியணும் பாக்கிறேன் அரியணும் பாக்கிறேன் அந்த காட்சியன்னு சொல்லியிருக்க இதான் வரலாறு இதான் வரலாறு இந்த வரலாறு எல்லாம் எங்க வைக்கணும் நாவுக்கரசும் ஏன் வரலாறு போடுது நாவுக்கரசும் இங்க ஞானம் போடுற போது அது அப்படியே திருட்டு திருவாயுமூர் வந்தார் ரெண்டு பேரும் போனாங்க திருவாய்மூர்ல பெருமாள் காட்சி கொடுத்தார் பல தளம் பாடினார் மீண்டும் திருமறைக்கார் வந்துட்டார் எங்க இங்க அவ்வளவுதான் சொல்லணும் ஏன் எங்க இதெல்லாம் அங்க சொல்லி ஆயிடுச்சு இங்கேதான் ஒரு கருத்து சொல்லக்கூடாது நான் சொல்லிவிடுறேன் வந்தா இப்ப இவரு வந்தார் பின்னணிக்கிறார் என்ன பாடுறார் என்று சொன்னார் இவரும் பார்த்தார் இதை வைத்துக் கொண்டு ஞான சம்பந்தர் தாம் கண்டு இவருக்கு காட்டினார் அப்ப கண்டது யார் நாவரசர் ஞானசம்பந்தர் காட்டியது யாருக்கு நாவுக்கரசருக்கு எனவே ஞானசம்பந்தர் குருநாதர் தகுதி உடையவர் என்று பேசுறவங்க நான் பேசுறவங்க சொல்ல மாட்டேன் சுத்த தப்பு செய்கிறார் திருவுள்ளத்துக்கே மாறுபவர் வரலாற்றை படிக்கிறீங்கள இப்ப நீ உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே வங்கிது ஜெய்க்கலாரு தானாட்டுறேன் ரெண்டு பேருமே பார்த்தது இல்ல பாத்தா ஏனம் அப்படி இருக்கிறோம் எங்கேயோ போயிருக்கலாமே செல்வரு சிவபுரத்தில் உள்ளா சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கணும் அந்த புண்ணி இல்லாமதானப்பா அப்படி புலம்பிட்டு இருக்கோம் அதனால நீயும் பாக்கல நானும் பாக்கல ஜெயிக்கிறார் வாக்கு இருக்குல்ல இதுவரையிலும் திருமறை காட்டிலிருந்து வந்தவருக்கு காட்டிட்டு வந்ததே யாரு திருவாய்மூர் பெருமாள் இந்த எல்லை வந்தவன்னு மறைஞ்சார் அதுக்குள்ள இவர் வந்தவருடனே எனக்கு மகன் இவர் உடனே இவர் என்ன பண்றார் ஐயோ அரியன்னு கண்டேன் என்று சொல்றார் தான் கண்டதே அவருக்கு அவ்வளவுதானே எங்க இருக்குது இந்த கண்டு காட்டுதல் அப்படி ஒரு சொல் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா என்னது வந்து அவர் காணும்படியான காட்சி ஞான சம்பந்தருக்கு உண்டு அவர் காட்ட இவர் கண்டா எனவே குருநாதர் அவர் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அல்ல ஏழு ஏழு ஜென்மத்திலயும் வயலின் சாப்பாடு கிடைச்சது சோத்து கூட தண்ணி இல்லாம போடும் வரலாறு ஒண்ணு இருக்குல்ல யோகிதையா படிக்கிறீங்கல்ல நாங்களும் ரெண்டு பேருமே குருநாதர் என்று சொல்லுங்கள் ஆனால் ஞான சம்பந்தர் நாவுக்கரசருக்குன்னு ஆரம்பிச்சீங்க சிவசிவ சிவ சிவதான் இப்படி எல்லாம் எனவே ஞானசம்பந்த வரலாறு ஆகுதுனால அவற்றை அப்படியே வாய் மோன் அவ்விட இருந்தும் அங்கே வா எந்த அருளினார் அப்படின்னாரு எதுக்கு திடீர்னு அங்கே இப்ப நீங்க அந்த வரலாறு சொல்ல இதை மட்டும் படிச்ச என்ன விளங்க ஏன் படிச்சிருக்கிறாங்க வாங்கன்னு சொல்றாங்க திருவாயம்பூருக்கு இந்த கவலை இதெல்லாம் அங்க சொல்லிட்டாரு நாபகத்த வரலாறு கூறியது கூட வரப்படாது ஒரு இடத்துல சொன்னதே இன்னொருத்த சொல்லக்கூடாது எந்த அருமையான கட்டுக்கோப்பில் இந்த பெரியவர் அதலால் சேர்க்கிறார் பெருமான் இப்படி எல்லாம் செய்தார் சரி கண்ட அப்போதையே கைகள் குவித்துடன் கடிதம் செல்வார் மண்டிய காதலோடும் அறுவார் போன்றும் காணார் எந்தவார் கெய்துவார் போல எய்தம் பெறானார் ஆர்வத்தோடும் ஆங்குடைய ஆண்டகையாரும் அப்பர் எங்குற்றதென்று கேட்ப எய்தினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலால் என்று திரப்போனதன்மை தங்கையுட்டு என் கொல் தாமும் அங்கனைய போந்தார் இப்பதான் சொல்றாரு அங்க திருநாக்கரசர் எப்போ எந்திரிச்சாரோ எந்திரிச்சு வெளியில் வந்துட்டாரோ உடனே இவர் திரும்பி பார்த்திருக்கிறார் பார்த்த உடனே காணும் எனவே அவர் பின்னையே வந்துகிட்டு இவர் முன்ன வந்தார் எனவே என் குளிர்ந்து தாமங்கனே போந்தார் அந்நிலை அணிந்த போது அம்பிய உடனே கூட மண்ணிய ஆடல் காட்ட தளியில வளரும்பாடி சென்னியால் வணங்கி வாய் மோடு அரசுடன் சென்று புக்கம் இன்னியல் புறமின் கூடி இருவரும் போற்றி செய்தார் உடனே போனாங்க ரெண்டு பேர் வணங்கினாங்களா வணங்கி மீண்டும் திருவாகிபோர் வந்து திரு திருமறைக்காடு வந்து விட்டார்கள் என்று இருக்கிறதா எனவே இந்த பகுதி படிக்கின்ற பொழுது நாவுக்கரோட நினைவு கொண்டால் தான் இப்ப படிக்கிற பிள்ளை தமிழ்மொழி தலைவரோ இப்படியாக இவர்கள் வந்து திருவாயூர் சென்று மீண்டும் திருமறை காற்றில் இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி தெரியும் எல்லாருக்கும் அல்லவா பாண்டி நாட்டுல இருந்து செய்தி வரும் பாண்டி நாடு எப்படி இருக்குன்னா எப்படியோ போய் ஒரு சென்சஸ் எடுக்கிறமல்ல இப்ப அது மாதிரி அவர் வந்து சமய நெறியில ஒரு சென்சஸ் எடுத்தார் பாண்டி நாடு முழுதும் திருநீர் பூசுகின்ற சைவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தார் போய் அங்கேயும் அலசு கிழச்சி பார்த்தோம்னா ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணுதான் இருக்கு சிவை ஆணுக்கு ஒன்னா இருக்கிறது அமைச்சர் மாண்புமிகு பெண்ணுக்கு ஒன்னா இருக்கிறது பாண்டிமாதேவி மங்கேற்கரசு இருபாலன்றி நிலவாதாக இவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் எப்படிதான் கணக்கு எடுத்தாருன்னு பாண்டி நாட்டுல ஏழாம் நூற்றாண்டுல பாண்டி நாடு எப்படி இருந்தாங்க ரெண்டே ரெண்டு பேரு தான் சைவத்தெடுத்த ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு அம்மா மங்கையரத்தார் இன்னொன்னு கொலைச்சறையார் மணிமுடி சோழனுடைய பொண்ணு இந்த மாண்பு மிகவும் இங்க இருந்து எங்க சோழ நாட்டு ரொம்ப நல்ல அமைச்சரானதுனால தான் தன்னுடைய பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த சோழவேந்தர் சமத்தா இருக்கணுமா பாண்டி நாட்டுல போயிருக்கணுமா அவர் நல்ல பேரரசாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எம்மா நீ இங்கேயே குளச்செடியார்கள் பழகிட்ட ஐயா மாண்பு தாங்கலாம் அங்க செல்லலாமா சரி அரியன் பாப்பாவோட இப்படி பழகி போனவங்க அதனால் இங்க இருந்து போனதுல அந்த அம்மாவும் நம்ம சோழ நாட்டு இந்த பையனும் இந்த அமைச்சரும் சோழ நாட்டுல அப்படி போனவங்க அதனால ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தொருள் பேசுவார்களாம் சின்ன பிள்ளையில இருந்து பழக அதனால அந்த ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாரு இப்படி எல்லாம் நாடு போயிட்டுதே நம்ம எல்லாம் காணாம இருக்குமா திருநீர் பையல்ல கையிலயே இருக்கு நமக்கு அப்படி இல்ல என்று சொல்லி சொல்லி புலம்புவார்கள் என்ன பண்றது நாங்க யார அப்படி சொல்லிட்டு இருக்கும் இதெல்லாம் ஒரே ஒழியம் ரெண்டு பேரும் கவலைப்பட்டு இருக்கும்போது என்னமோ சொக்கநாதா மீனாட்சியம்மா நீதாம இருக்கிற போது யாரோ ரெண்டு பேரும் அங்கே இருந்து வந்தவங்க ஐயா வணக்கம் அப்படிங்க வாங்க வாங்க வாங்க வாங்க என்ன நிலமா என்ன செய்தி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் அத உங்ககிட்ட சொல்லாம் வந்தோம் என்ன அப்படின்னு நம்ம திருமறை காடுக்காமல சோழ நாட்டுல ஆமா வேதாரண்யம் இப்ப சொல்லுவாங்க திருமறை காடுதான் அப்ப பேரு யார் மாத்தனது எல்லாம் நம்ம தமிழர் தான் வேற யாரு இதுக்கெல்லாம் ஆரியதா வந்துட்டாங்க அருமையா திருமறை காடு என்று திருமறை அப்படிங்கறத வேதம் காடுங்கிறது ஆரண்யம் வேதாரண்யம் முது என்ன விருத்தம் குன்றம் அச்சலம் ஆண்டு இருந்தவனும் போய் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு ஆகி அங்கே நம்ம இருக்கிறாங்க முருகா முருகம் உடனே என்ன விருதுனால என்ன குளிச்சிட்டு முதுகுன்றம் என்ன இது வேற விஷயம் நம்முடைய மொழியில் நம்முடைய அமைப்பு இருந்தது நாம் மீண்டும் பெறக்கூடாதா பெறக்கூடாதா சிதம்பரம்னே பேர் கிடையாது திருக்கில்லை தானே தெல்லை மாநகர் தெல்லை மாநகர் தெல்லை மாநகர் தென்லை மாநகர் சித்தம்பளவனா இருக்கு எல்லை இல்லதோர் ஆனது ஆண்டு ஆணம் பெற்றிருக்கு எனவே இதெல்லாம் வந்து நமக்குதான் அதெல்லாம் எதுவுமே எதுவும் இல்லாத ஒரு அமைப்புல இருந்து அதுவா அது மேலாம் யாரும் உரை யாவரும் கேடு அது பண்ண நல்ல பண்பாடு யாரும் இல்லாமல் அது மொழிய நல்லா இருக்கணும் காசிக்கு போய் பழம் விலை கேட்டீங்கன்னா தெரியும் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு தெரியும் இருந்தாலும் என்ன ஏ குருபி சார் ருபி என்று சொல்லுவான்னு தவிர நான்கு ரூபாய் ஒரு ரூபாய் சொல்லவே மாட்டான் யாரு பழம் வைக்கிறவன் பழம் வைக்கிறவன் அதனாலதான் வளருகிறது பாடுகிறது அல்லது மறுக்கட்டும் அது எங்களுக்கு விண்ணப்பம் அது என்ன காத்துக்கு போவோம் எத்தனையோ நல்லா தெரியும் கலகாரம் கூப்பிடுவான் ஐயா நம்ம தமிழ்நாட்டை வாங்குவாங்க வாங்கன்னு உள்ள போய் நீங்க வேலை கட்டிங்கன்னா போச்சு ரூபாயெல்லாம் இது வந்துரும் என்னமோ அப்படி எல்லாம் இருக்கிறது இப்ப அன்மையில நம்ம கர்நாடக கனடாவில் கர்நாடகத்துல எல்லா பேருந்துகளிலும் எல்லா வில தமிழே கிடையாது ராம்நகர் போகுதுன்னா தெரியாது நமக்கு ராமநகர் போகுது தெரியாது நாலு மணிக்கு போனா ராம்நகருக்கு எந்த பேருந்துன்னு தெரியல எல்லாம் கன்னடத்துல எழுதிருக்கு யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கண்டிப்பா தான் கேட்டா சொல்லணும் அவங்க அப்புறம் ஏதோ கரையாரம் கட்ட உடனே ஐயா நூத்தி பதினஞ்சு பாருங்க அதான் ராம் நகர் போன சொன்னாங்க முருகா முருகா நீதான் மொழியெல்லாம் நாங்க எல்லாம் எங்க காக்க ஏனவி இது கூட சொல்ல உங்க எப்படி என்ன சொன்னார்கள் எப்படி சொன்னீங்கன்னு என்ன எங்க போய் வரீங்கன்னு இந்த திருமலைக்காடு எப்படியே போனோம் பேச்சு அடிபட்டு இருங்க யாரும் ஞான சம்பந்தம் ஒருத்தரா நாவுக்கசர் அவங்க வந்து ரொம்ப அற்புதமா கதவெல்லாம் திறந்து அங்க இருக்க பெரிய அடிவுரை அப்படியா நல்ல சைவ பெருமக்கள் அருமையா இருக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தோணுச்சு அந்த பெரிய உரளை அழைத்தால் நமக்கு நல்லது ஞான சமுத்திரத்தை சொல்லியிருக்காங்க மூணு வயசு தான் அது ஞானப்பால் எல்லாம் உண்டுதான் சொல்லுவாங்க இப்படி தொன்ன உடனே உடனே ஞானசமுத்திரம் அடைக்கணும்னு அதனால ரெண்டு பேரை விட்டு போய் பணிவா சொல்லி ஞான சம்பந்தரை நம்ம நாட்டுக்கு எழுந்துள்ளாடு அடிவர மூலமா நாங்க அந்த அளவுக்கு அது அடிவரம் பணிபுடைச்சு அதனால் யாரோ வெளியில ரெண்டு பேர் வந்திருக்காங்க கூப்பிடப்பா என்ன சுவாமி இப்படி ரெண்டு பேர் நாங்க சைவமா இருக்கிறாங்க புலச்சரியான ஒரு அமைச்சர் இந்த அம்மா தான் தாங்கள் இருந்தவங்க நல்லது அப்படியா சொல்ல சரி வருகிறேன் அப்படின்னு சொல்றது உடனே நாவுக்கரச நான் புறப்படுறேன்னு சொல்றாரு இங்க இருக்கு ஏன் இதை ஞான சம்பந்தர் வரலாறானதுனால இந்த இடத்த நாவுக்கரசர் வரலாற்றுக்கு போகணும் போனாதான் ஒத்து நோக்கி படிக்கிறார்த்தம் அங்க என்ன விளக்கி இருக்கிற இந்த ரெண்டு பேருமே இங்க இருந்திருக்கிறாங்க எ மதுரையில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி வந்து பாண்டி வந்து தூது விட்டு சொன்னது தெரியாது அவர் கொஞ்சம் ஏற்ற இருந்திருக்காரு யாரும் வந்து பேசினாங்கன்னா யாரு பார்க்க வர்றாங்களோ அவங்க பேசணுமே தவிர முந்திரி போட்ட மாதிரி தானிக்கப்படாது எனவே நாவரரசர் யார பாக்க வந்தாங்க ஞானசம்பந்த பாக்க வந்தாங்க சிவ சிவ தாய விட்டு அப்படி உட்காந்துட்ட என்ன நாகரிகம் தெரியுமா நயத்தக்க நாகரீகே திருக்குறள் இருக்குது அந்த வரலாற்றுல இருக்குது நம்மகிட்ட வரணும் வர அப்ப யாரோ பாக்க வந்து யார்க்க வந்தாங்களா அவங்க கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு இவர் எட்ட இருக்க யாரு நான் அவங்க வந்து சரியான வருகிறேன்னு போட்டுன்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பிச்சுட்டோம் ஞானசம்பந்தம் அது இந்த வரலாற்றுல தெரியும் எங்கியது அங்க போகணும் வந்த உடனே நேயரா இவர் என்ன செய்யிருக்கிறார் ஞானசம்பந்தர் திருக்கோயில் போறான்ற பாருங்க யாரோ பேச வந்த போது இவர் ரொம்ப எட்ட இருந்திருக்கார் அவங்களை பார்க்க வந்த போது நாம எதுக்கு இருக்கணும் எவ்வளவு நாகரிகம் தெரியுங்களா ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அவனால பக்கப்பாடு நான்கு தெரியும் நான்கு தெரியும் நான் கிட்ட சொல்லி இருக்கிறேன் இப்ப என்ன பண்ணிச்சாரு அங்க போயிட்டு உங்க சமணத்தில் இருந்துட்டு அக்கா கட்ட வந்தார் அவ்வளவு தானே அதுவும் வந்தார் ஒரே ஒரு வைத்து வலி அந்த வைத்து வலியும் இருந்து நீக்க முடியல சமணம் ஒழிக அழிகா கிடையாது வைத்து வலி தாங்கல உங்களாலையும் நீக்க முடியல ஒரே ஒரு அக்கா தான் அந்த அக்காவையும் அதுவும் கூப்பிட்டு பார்த்தார் அந்த அக்கா நான் வரல அப்படின்னு சொல்லி அதனால வந்தார் இவ்வளவு செஞ்சார் அவருக்கு நீங்க கூப்பிட்டீங்கல்ல கூப்பிட்டா என்ன செய்யணும் என்ன பெரியவரு என்ன ஏமா தெரியற வயிற்று வலிய சொல்லிட்டு உங்க அக்காவை நினைப்போம் என்ன விசாரிச்சிருக்கலாம் இல்ல வயிற்று வலி பொய்யான்னு கேட்டுருக்கலாம் அல்லது உங்க அக்காவை போய் பார்க்கணுமா நினைக்கலாம் எனக்கு விசாரிக்கலாம் இல்ல ஒரு விசாரணையும் இல்லீங்களா ஒரு விசாரணையும் இல்ல தமிழ்நாடு ரொம்ப காலமாட்டிருக்கு அதனாலதான் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு காரணம் என்னன்னுட்டா இது ஜென்மம் ஜென்மம் இதுக்கு ஜென்மத்தோட பிறந்தது இது போவாத என்ன செய்யணும் முடிவு பண்ணல அங்க இருக்க என்ன செய்யலாம் ஏழு நாள் சுண்ணாம்பு கால வாய்ப்பு ஒரு விசாரணை உண்டா குட்டிச்சு வரல இதை எவனும் கேக்கறது இல்ல நாலு என்ன ஆற இதில் போட்டு சரி அதுல இருந்து வந்துட்ட யானையை ஒட்டி அடர சொல்லு அதையும் செடி வெல்ல விஷத்தை போடு அதையும் செடி வெல்ல கடல்லே போட்டு